ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம ஸ்ரீபகவியமனோ மாம் நுபத்தை பரவோத்தமா பக்தி என்கிற தலைப்பிலே விளங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் பகவானிடத்தில் யார் உயர்ந்தவர்கள் விஸ்வரூப உபாசனை பண்ணுறவன் இந்த யோகத்தை அறிஞ்சவர்களில் சிறந்தவனா அதாவது ஈஸ்வர சம்பந்தத்தை நன்றாக புரிந்து சிறந்தவனா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் யோகவித்து அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சரியாக தெரிந்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லாட்டி பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும் யோகவித்தமாக ஆஹா விஸ்வரூப உபாசனை பண்ணுறவன் யோகவித்தமகாவா இல்லை அவ்வியக்த அக்ஷர உபாசனை பண்ணுறவன் யோகவித்தமகாவா ஆக இந்த ரெண்டு பேரில் யாரு யோகவித்தமன் யோகா வித் தமன் சொன்னால் யோகம் என்றால் ஆன்மீக வாழ்க்கை அந்த இறைவனோடு தொடர்புடைய வாழ்க்கை வித்துன்னா அறிந்தல் தமஹான்னு சொன்னால் உயர்ந்தன்னு அர்த்தம் அதுக்கு மேலே கிடையாது தமஹாங்கிறது சூப்பர் டிகிரின்னு சொன்னேன் நேற்றுக்கு ஆக இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவன் இப்போ பகவான் இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் உருவக் கடவுளை வழிபடுறவன் சிறந்தவனா அருவக் கடவுளை சிறந்தவனா ஏன்னா இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற நாம ரூபங்களாக பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்ற போது ஏன்னா இதுக்கு முதல் அத்தியாயம் விஸ்வரூபத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற போது விஸ்வரூபத்துல எல்லாத்தையும் பகவானா பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஞானபூர்வகமான பாவனை ஆனால் அக்ஷர அவ உபாசனைன்னு சொல்கிற போது ஒன்லி பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்முடைய தாட் வந்து நம்முடைய எண்ணங்கள் பியூர் கான்ஷியஸ்னஸை பர்வேர்ட் பண்ணுறது அதாவது பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பரமார்த்த தத்துவத்தை தூய உணர்வு தத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் உள்ள எண்ணமானது வியாபிக்கிறது ஆக நாமரூபசகிதமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பார்க்கிறது அது உயர்ந்ததா அல்லது நாமரூப ரஹிதமான சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கிறது அதை புரிஞ்சு அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறது அதில் இந்த இதில் எது சிறந்தது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் ஏ எவர்கள் மயி என்னிடத்தில் மனஹா ஆவேசிய இந்த இடத்துல என்னிடத்தில்னு சொன்னால் விஸ்வரூபமாகிய என்னிடத்தில்னு அர்த்தம் ஆக ஏக என்னிடத்தில்னா கிருஷ்ண அல்லது விஷ்ணு ரூபமோ சொல்லலாம் வந்து விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் நித்திய யுக்தாக அந்த ஏங்கிறதோட சேர்க்கணும் ஏ நித்திய யுக்தாக எப்போ தான் அவர்களுக்கு டோட்டல் கமிட்மெண்ட் வேற எதுல கவனம் கிடையாது நித்திய யுக்தாங் அப்படின்னு சொல்லணும் எப்ப பார்த்தாலும் தர்மானுஷ்டானங்கள் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான் ஏ நித்திய யுக்தாக விஸ்வரூபம் மாம் உபாசத்தே மனஹா மைய ஆவேசிய மாம் விஸ்வரூபம் உபாசத்தே அப்படி அர்த்தம் பண்ணணும் விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் மனதை செலுத்தி விஸ்வரூபமாகி என்னை விடாமல் தியானம் பண்ணுகிறார்களோ பாஹ்யத்திலையும் சரி எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது அதே சமயம் மனசுல விஸ்வரூபத்தையே விஸ்வலைஸ் பண்றது ஆக இத பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு தொடர்ச்சி இருக்கு அடுத்த லைன்ல அதுக்கு வேண்டிய தகுதிகளை சொல்றார் பகவான் தொடர்ந்து நாளைக்கு நாம படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரீ பகவான் வேஷ்யமனோ ஏமாம்